तापत्रय विनाशाय एकये वाद्वितियो भूत आत्माधारो சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமே ஏக ஏவ்விக்கிளா காலேனாத்மா சிஷ்வாதிபருஷா பிரதான புருஷேஸ்வர பராவராணாம் பரமாக ஆஸ்தே கைவல்யிதானுபவானந்தோஹோநருபாதிக்க ஆறு வரிகளை படிச்சிருக்கோம் அதாவது பதினேழாவது ஸ்லோகத்தையும் பதினெட்டாவது ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சிருக்கோம் பதினாறாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் நாராயணன் ஒருத்தன் தான் தெய்வம் அவர் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணினார் நாராயணன்தான் அனைத்தையும் ஈஸ்வரன் அவருக்கு பேர் ஈஸ்வரகா தேவகா நாராயணஹா ஏக்கா அவர் என்ன பண்ணார் தன்னுடைய மாயாசக்தியினால் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணி காலத்தின் துணை அதை உள்ளே இழுத்துக்கிறார் அப்படின்னு படித்தோம் இப்போ அப்படிப்பட்ட பகவான் எப்படி இருக்காருன்னு ஏக ஏவ அத்விதீயா அபூத் அவர் சிருஷ்டிக்கு முன்னாலே இரண்டற்றவராகவே இருந்தார் எப்பவும் இரண்டற்றவராகத்தான் இருக்கார் அவருடைய மாயினாலும் இந்த சிருஷ்டி காணப்படுகிறது எப்படி ஒரு மாயாவை தான் மாத்த இருந்து கொண்டு மாயாஜாலத்தை காட்டுறாரோ அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும் அத்வித்தியாக அபூத்து அபூத்துங்கிறது பாஸ்டென்ஸாக இருந்தாலும் ப்ரெசன்டென்ஸ்லேயும் அபூத் அப்படி தான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பவதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவர் எப்படிப்பட்டவர்னா ஆத்மாதாரா ஆத்மாதார்கிறது அவருக்கு ஆதாரம் அவர் தான் அவருடைய இருப்புக்கு இன்னொரு இருப்பை அவர் சார்ந்து இருக்கிறது இல்லை அவர் காரணமும் மற்றவர் காரியமும் மற்றவர்னு அர்த்தம் ஆத்மாதாரா அகிலாஷ்யா நாம் பார்க்குற எல்லா பெயர் வடிவங்கள் எல்லாம் அவரை தான் சார்ந்துருக்கு எப்படி நகைகளுடைய டிசைன்ஸ் எல்லாம் வந்து கோல்டை டிப்பண்ட் பண்ணியிருக்கோ சார்ந்துருக்கோ தங்கத்தை சார்ந்திருக்கோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அகிலாஷ்ரயா காலேன ஆத்மானுபாவேன காலேனா சம்ஹார காலத்தில் ஆத்மானுபாவேன காலேனங்கிறார் அதாவது அவருடைய சக்தி விசேஷமான காலத்தினால சாமியம் நீதாசு சக்திஷு சத்வாதிஷு அதாவது இந்த சத்வகுண ரஜோகுணமெல்லாம் சமோகுணமெல்லாம் சிருஷ்டியில் அப்படி இப்படி வைஷமியாவஸ்தையில் இருக்கும் அந்த சம்ஹார காலத்தில் என்னாகும்னா அதெல்லாம் ஒடுங்கிடும் அதுக்கு பேர் சாமியாவஸ்தான்னு பேர் சிருஷ்டி காலத்தில் அது வைஷம்யாவஸ்தா வைஷம்யானா வேற்றுமைகள் வேற்றுமைகள் மாறுபாடுகள் உள்ளது ஆனால் அந்த சம்ஹாரம் பண்ணி லயம் ஒடுங்கியிருக்கிற காலத்தில் வேற்றுமைகள் வேறுபாடுகள் தெரியாது நிர்விகல்பவஸ்தை நம்ம தூங்கின் இருக்கிற மாதிரி நம்ம முழிச்சிட்ருக்கிற போது கனவு காண்ற போது எத்தனையோ விதவிதமான எண்ணங்கள் மாறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்குது ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் ஒடுங்கி அமைதியாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு தொடர்ந்து ஒரு ஸ்லோகங்களை பிறகு பார்க்குறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட் ஏக ஏவ்விக்கிளா காலேனாத்மா சிஷ்வாதிபருஷா பிரதானபுருஷேரம் பரமா ஆஸ்தியிதா கேவாநுபவந்த